சென்னை தமிழக சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசை பேரறிஞர் தருமபுரம் திரு பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனம் கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை நெய்கண்டார் சைவ திரு திருத்தமன்றம் சிவா நித்யானந்தம் புதுச்சேரி அவர்கள் திருவிழக்கையேற்றி சிறப்பிப்பார்கள் நான் நான் நான் கணக்கில்லா திருக்கோணம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே கழுக்குண்டிலே வந்து காட்டினாய எந்த காலத்துல இந்த பேர் வந்தது இந்த கழுகு எப்பவோவோ வந்து கொண்டிருந்தது அது ஒரு முனிவர் அது கழுதல்ல முனிவர் நான் இந்த பதிவத்தை திறந்தோருன்னு சொல்லுவேன் அந்த முனிவரை இப்ப இப்ப அந்த முனிவர் வர்றது இல்ல அவரை வர சொல்லு வர சொல்லு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா என்னைக்குஷ்டமோ அன்னைக்கு வர சொல்லுவார் போன மாதம் மார்கழி மாதமா இருக்க சொல்லிட்டு திருவாசகம் படித்த ராமையா அதை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் எப்போதுமே இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு ஒரு காலத்தில் நாட்டுக்கோடு சிட்டியார்கள் வீட்டில் பூஜை செய்யும்போது ஒரு ஓதுவார் போய் பாடுபாடு அவருக்கு சம்பளம் உண்டு இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடும் இல்லையா தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு இருக்கிறதுனால தான் தமிழ சந்திப்பு எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமா கொடுத்துருக்காங்க தமிழ் மக்கள் கேக்கட்டும் அப்படின்னு யாரோ செய்ய வேண்டிய வேலை இது இல்லையா அவர்கள்லாம் செய்யறதை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் என்னுடைய அபிப்பிராயம் அப்படி நான் சொல்றேன்னு என் மேல கோவப்படுறாங்க கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை நீங்க செய்ய வேண்டிய வேலையே நீங்க செய்யலை அதுதான் நான் கோவப்ப நான் சொல்றேனே தவிர உங்களை குறை சொல்லணுங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது அது போட்டோம் கீர்த்தி திருவாள் இன்னைக்கு படிப்பேன் அதுக்கப்புறமா திரு இந்தியார் படி இப்ப கீர்த்தி திருவாள் ஓதுவோம் படிக்கிறதுன்னு சொல்றது கிடையாது ஓதுவோம் என்றுதான் சொல்ற வழக்கம் எங்க தான் ஓதுவாருன்னு பேரு சைவ சமயத்துல ஓதுவார்களுக்கு கொஞ்சம் மதிப்பு குறைகிறதுன்னு நான் ஒரு மடாதிபதிக்கு எதுக்கவே சொன்னேன் ஒரு மடாதிபதிக்கு எந்த மடாதிபதின்னு நான் சொல்ல தயாரா இல்லை ஓதுவார்களுக்கு மடங்கள்ல மதிப்பு இல்லாமல் மதிப்பு குறைகிறதுன்னு சொன்னேன் அந்த மடாதிபதி உடனே கேட்டார் என்ன மதிப்பு குறையுதுன்னாரு அதை நாங்க இப்ப சொல்ல தயாரா இல்லை குறைகிறதுன்னா அவ்வளவுதான் ஆதிக்கணுமோ அவர்களை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு சாமிநாதன் சொல்லிவிட்டாங்க சொல்லி கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை அந்த கடமையை நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை அதை நீங்க செய்யலன்னா அந்த கடமையில நீங்க தவறுறீங்கன்னு அர்த்தம் ஆமா நான் தினந்தோறும் ஜபம் பண்ணணும் பரமசிவன் எழுதினக்கு கடமையிலிருந்து நீங்க தவறுகிறீர்கள் என்பதை அவனுடைய கணக்குக்கு வந்து சேர்ந்துவிடும் என்பதை நீங்கள் நினைவுல கொள்ளுங்கள் ஆமா ஆடிய திருவடி பிள்ளையை மூதூராடிய திருபடி ஆடிய மூதூராடிய திருபடி பல்லுயிரெல்லாம் பயின்ற பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி மண்ணு மாமலே மகேந்திர அதனில் சொன்ன ஆகமும் தோத்து வித்தருளையும் yap porov eydim an த வேட <usion> ும் கேவேட சொல்லுவார்கள்ருப்படுறாங்க மழையும் பொ சிதம்பரத்தில் ஒரு தேவார பாடசால இருந்து சீப்பா தேவார பாடசாலைன்னு அதுக்கு பேரு நூறு வருஷத்துக்கு மேல அந்த பாடசாலை இருந்தது இருந்ததுன்னா என்ன அர்த்தம் இப்போ இல்லைன்னு அர்த்தம் அது ஒரு புண்ணியமான் பழனியப்ப முதலியார் அப்படிங்கிற ஒரு புண்ணியமா வச்சாரு அந்த பாடசாலை அதற்கு நிலமெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்னு சொன்னாங்க தேவார பாடசாலை என்பதற்கு ஆதி பாடசாலை அதுதான் நூறு வருஷம் இருந்தது எனக்கு தெரியும் அப்படி தேவாரத்தை வளர்த்தாங்க அந்த பாடசாலை எங்க வாஜியார் அங்க படித்தவர் இன்னைக்கு இருக்கிற தேவார ஓதுவார்கள்ல பெரும்பகுதியான பேர்கள் அந்த பாடசாலைய படித்தவன படிச்சவன இருக்க மாட்டான் இப்போ அந்த படிச்சவனுக்கிட்ட படிச்சவனா இப்போ எங்க வாத்தியார்கிட்ட நான் படித்த எங்க வாத்தியார் அங்க படிச்சார் அப்படி ஒரு சிவபுண்ணியத்தை செய்த பாடசாலை அது அதுக்கப்புறம் தருமபுர மடத்துல ஒரு பாடசாலை வச்சாங்க அறுபது வருஷம் இருந்தது அந்த பாடசாலை கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் முன்னூறு ஓர்வரு வெளியில வந்தோம் இன்னைக்கு வாயினால சொல்ல கூட எனக்கு மனசு இல்லை ஏன் இப்படி செய்தீங்கன்னு நான் கேட்டேன் நல்லத கேட்ட என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் அது நடந்து விட்டது நான் பொறுத்துக்கொண்டேன் அவ்வளவுதான் அந்த புண்ணியத்தை அவங்க விட்டுட்டாங்க ஆம் ஏன் அந்த பாடசாலையை எடுத்தீங்கன்னு நான் கேட்டேன் என்ன கேட்க உரிமை இருக்குல்ல நான் அந்த பாடசாலைய படிச்சேன் சிவப்புண்ணிய அவங்கள விட்டு எட்ட போதும்னு அர்த்தம் இல்லையா ஆமா என்னைக்கு அந்த பாடசாலை தொடங்குறாங்களோ அன்னைக்குதான் சிவப்புண்ணியம் வந்து சேரும் சரி போட்டும் ஏசி முத்தையா பாடாத பாடுபட்டு சேம்பரத்தில் நடத்துறாங்க திருத்தணி சாமிநாதனை போட்டு அவனை அவன் சம்பளமெல்லாம் கூட கொடுத்து அங்க இருந்து படி பாட்டு சொல்லி கொடுங்க ஆறு பிள்ளைகள் தான் இருக்குன்னு சொன்னான் நேற்று வந்து நான் என் ஊட்டு கேட்டேன் ஆறு பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னு சொன்னான் பரவாயில்ல இப்ப அவன் சிதம்பரத்துக்கே குடி வந்துடுறான் முன்னா வைத்தியசங்க குடி இருந்தா இப்ப சிதம்பரத்துக்கே குடி வந்துடுறான் இந்த பாடசாலையில் பாடம் நடத்துறதுக்காகவே ஏசி முத்தையாவுக்கு இதா தொழில் அவர் தொழில் அதிபர் அவர் தொழில் பார்த்துட்டு போலாம்ல இதையும் செய்யறாங்க இல்லையா புண்ணியம்னு அவருக்கு தெரியும் இல்லையா மாதிரி சைவத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் சைவர்களாக அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா என்ன போன்ற ஏழைகள் சந்தோஷப்படும் எனக்கு ஒண்ணும் இல்லை ஏங்காலம் முடிஞ்சு போச்சு ஏங்காலம் முடிஞ்சு போய் அதுக்கு அந்த கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் செய்ய வேண்டியவர்கள் செய்யணும் அதுதான் என்னுடைய குறிக்கோ இல்லையா நான் பாடிட்டே இருந்தேன் நல்லா தான் பாடுவேன் இப்ப பாடுறதை விட சின்ன பிள்ளைல நல்லா பாடுவேன் கம்பெனி யாரும் கேசட் எடுத்தான் எங்க போச்சுன்னு என்னால சொல்ல முடியல போகாத இடமே கிடையாது இல்லையா அந்த புண்ணியத்தை செய்தவன் அந்த காசட் கம்பெனிக்காரன் இல்லையா ஒரு சைவம் செய்யலையே இல்லையா ஒரு கம்பெனிக்காரன் செய்தான் அந்த புண்ணியம் அவனுக்கு இருக்கு அந்த மாதிரி புண்ணியத்தை விட்டுக் கொடுக்காதீர்கள் வேண்டாம் சைவத்தை வாழ வைத்தது தேவார திருவாசகம் அவனை விட்டு விடாதீர்கள் நான் சொன்னேன் என் மேல சேர்றாங்க நான் என்ன பண்ணுவேன் நாங்க வளப்பட நாங்க வரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பரமசிவன் பார்த்துக்குவோம் நான் விட்டுட்டேன் நடக்கட்டும் வருது வேதாரண்யத்தில் ஒரு தேவார ஓதுவார் இருந்தார் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ அவர் பேர் கணபதி தேசிகள் வேதாரண்யத்தில் ஒரு ஓதுவார் இருந்தார் அவர் பேர் கணபதி தேசிகள் அடங்கன் முறை என்பது எழுநூறு பதிகம் அதாவது ஏழாயிரம் பாடல்கள் கொண்டது தேவாரம் எட்டாயிரம் பாடல்கள் கூட இருக்கு ஏழாயிரத்துக்கு மேலே எட்டாயிரம் வரைக்கும் இருக்கு அந்த எட்டாயிரம் பாடமும் மனப்பாடம் அவருக்கு மனப்பாடம் எந்த பாட்ட கேட்டாலும் சொல்லுவார் அவர் கணபதி தேசி என்று பேர் அடங்கல் முறை கணபதி தேசிகர் அவருக்கு பேர் இத கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் பாத்தீங்களா ஏன் அந்த ஏதாயிரம் பாடலை சொல்லி சொல்லி இந்த தமிழ்நாடை வாழ வைத்தவர் அந்த கணபதி தேசிகர் அல்லவா அவர் எந்த மடத்திலையும் நிறை பார்க்கல எந்த கோயிலையும் நிறை பார்க்கல வீட்டோட இருந்தாரு எங்கேயாவது பாருன்னா கூப்பிடுவார் திருப்பநந்தார் காசி மடத்துல சுவாமிநாத சுவாமிநாத தம்பிரான்னு ஒரு மடாதிபதி இருந்தார் இப்ப இருக்கிறவருக்கு முந்தி இருந்தவருக்கும் முந்தி இருந்தவர் இப்ப இருக்கிறவர் முத்துக்குமாரசாமி தம்புரான் இதுக்கு முந்தி இருந்தவர் அருணாந்தி தம்புரான் அவர்தான் தேவாரத்திலேயே உயிரே வைத்திருந்தவர் யாரும் பழனந்தி தம்புறான் என்ன இந்த வழிக்கு திருப்பினவர் அவர் முடியாத சுவாமி தேவாரம் பாட மாட்டேன் தெரியுமா சினிமா பாட்டு தான் பாடுவேன் அப்படின்னு அவர் எதுக்கவே பாடுவேன் கோபால சினிமா பாட்டு நல்லா இருக்கு இல்லேன்னு சொல்லல தங்கம் மாதிரிக்க சாரீ தான் தேவாரம் பாடுறா தேவாரம் பாடுறா அப்படின்னு கூத்தாடி தேவாரத்துக்கு அனுப்பிச்சாரு ஆமா அப்ப பவுன் பத்து ரூபா எனக்கு ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் மடத்துல அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்தேன் அப்படி செய்த புண்ணியவா நான் அந்த அருணங்கை தம்புறேன் அவருக்கு முந்தி ஒரு திருந்தார் சாமிநாதன் தம்பறான் திருப்பந்தாளன் மடத்தல அவர் என்ன பண்ணாரு இந்த கணபதி தேசிய கேள்விப்பட்டு அவரை கூப்பிட்டு வாடாரு அவரை பார்க்கவும் கூப்பிட்டு வாடாரு மடாதிபதி ஒரு கூப்பிடுற பார்க்கறதுக்கு எது மரியாதை எதையா மரியாதை ஐயா வாங்க நீங்க அடங்கல் முறை கணபதி தேசிய சொல்றாங்க ரொம்ப சந்தோஷப்படுற இவட்டும்னப்பாடம் பண்ணிருக்கீங்களே ஒரு பாட்டு கேட்குமா கேளு வருத்தப்படுறேன் ஏதும் ஒன்றும் உடனே சொன்னார் இவர் இந்த பாட்டு கேட்க போறாங்க அவருக்கு தெரியாது ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்சலுத்தும் உணர்வார்க்கு பேதமின்றி அவர் அவர் உள்ளத்தை மாதந்தாலும் ஆஹா சபர் அவர் சந்தோஷப்பட்டார் அந்த மடாதிபதி அப்புறம் உடனே வேற ஒரு பாட்டு கேட்டார் அதையும் சொன்னார் இப்படி ஒரு பத்து பாட்டு கேட்டாரு பத்தையும் சொன்னார் அவர் ஒரு சூறு தான் பாதம் இல்லையா அவருக்கு என்னமோ ஒரு பட்டம் கொடுத்து கைக்கு ஒரு தோடா போட்டு கழுத்துக்கு ஒரு உத்ராட்ச கண்டியை கொடுத்து அப்பவே ஆயிரம் கொடுத்தாராம் பவுன் பத்து கொடுத்தா எப்படி கொடுத்து ரொம்ப சந்தோஷம் தேவாரத்தை ஒவ்வொழு தூரம் காப்பாற்றி வச்சிருக்கீங்களேன்னு அவரை மரியாதையோடு அனுப்பினார் என்று நான் கேள்விப்படுறேன் நான் தேவாரம் படிக்கும்போது அந்த சாம்நாத் தம்பனா இருக்கும் போது ஒரு தடவை நான் மடத்துக்கு போயிருந்தேன் தருமன மடத்தை அனுப்பிச்சாங்க என்ன வேற ஒரு வேலைக்காக நான் அப்ப உத்ராசம் போட்டிருப்பேன் தங்கத்தில் உத்ராசம் போட்டிருப்பேன் போ வந்து பார்த்த நீ யார் அப்படின்னு கேட்டார் நான் மடத்துல பணியாளனாக இருக்கிற இப்ப தேவாரம் படிச்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அப்படியா பணியாளனா இருந்துகிட்டே தேவாரம் படிக்கிறியா ஆமா அப்படின்னு ஒரு தேவாரம் சொல்லு அப்படின்னா சொன்னா இருக்கு உன் நல்லா இருக்கு நல்லா இருக்குடா நீ விட்டுடாம படி உன் யாராவது எடுத்துட போறான் நிச்சயமா பண்ணி சொல்லிட்டு அஞ்சு ரூபாய் கொடுத்தோம் தேவாரம்பாடி முதல் முதல் காசு வாங்கினது அவர்கிட்டதான் அப்படியெல்லாம் ஆதரித்தார்கள் இல்லவா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்லவா அடங்கன் முறை ஐயா அவருக்கு பேர் கணபதி தேசிகள் வேதாரண்யம் கணபதி தேசிகள் அவருடைய பிள்ளை அருணாச்சல தேசிய அவரை எனக்கு தெரியும் அருணாச்சல தேசிகர் எனக்கு தெரியும் கணபதி தேசிய தெரியாது ராமையாவுக்கு தெரியுமோ தெரியாது இந்த அருணாச்சல தேசிகர் எழுநூறு பதிகத்துக்கும் முதல் பாட்டும் கடைசி பாட்டும் சொல்லுவாரான் எழுநூறு பதிகத்துக்கும் இல்லையா அப்படியெல்லாம் ஓதுவார்கள் இந்த தேவாரத்தை வளர்த்து விட்டார்கள் அதுக்கு ஆதரவாக மடாதிபதிகள் அன்று இருந்த மடாதிபதிகள் இருந்தார்கள் ஆமா என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஞாபகம் வரும்போதெல்லாம் இந்த குறிப்பை நான் சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா இந்த குறிப்பை சொல்லுவதற்கு வேறு யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள் அதில் ஓதுவார சொல்லுவதற்கு அந்த கணபதி தேசிகரம் அவர் பிள்ளை அருணாச்சல தேசிகர் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் எழுந்தருளியும் ஏலம் புத்தூர் விட்டேதருளி கோலம் பொலிவுக்கு ஆட்டிய கொள்கையும் கற்பண சாண்டம் புத்தூர் விளையும் முக்கணி அருளிய முழுத்தகல் மேனி தொக்கது வாணாக காட்டிய தொன்மையும் பிரமற்கு அளவறி ஒண்ணா அரியோடு பிரமற்கு அழிவு அளவு அளவறி உண்ணா கணவதி நினைக்கிறேன் அவர் கோயிலையும் வேலை பார்க்கல மடத்திலையும் வேலை பார்க்கல அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் வாழ்க்கைக்கு என்ன செய்திருப்பார் அரிசி சும்மா கிடைக்குமா அவருக்கு விவரம் பருப்பு சும்மா கிடைக்குமா இல்லையா கோயில் போய் பாடியிருப்பார் எதுக்குடவுள் அவ போய் ஏழு எட்டு பதியும்டாதுன்னு சொல்லிவிட்டான் பாடிக்கிட்டு இருக்கேன் கோயிலுக்கு போய் ஏழு பதியும் பாடுறேன் எவ்வளவோ நாளா பாடிட்டு இருக்கேன் அப்படி கோவிலுக்கு போய் சுவாமிக்கு பாடு சுவாமிக்கு பாடுவர அந்த அருணந்தி தம்புராந்தான் அவரு பாடுவார் அவர் மடாதிபதி அவர் கோயிலுக்கு போய் பாடுவார் ஆமா இந்த கணபதி அந்த வேதாரணத்தில் இருக்கிற கடவுள் காப்பாத்தி இருக்கிறோம் காப்பாத்திருக்கிறோம் தெய்வீக பாடல் இதை பாடினவன் சும்மா விட்டுருப்பான சும்மா விட்டு மாட்டானே இல்லையா என்று நான் எண்ணுகிறேன் அவரை எண்ணுகிற தோடு இல்ல அவருக்கு வணக்கமும் செலுத்திட்டு Thank you. காலத்தை காலத்து ம கடவுளை பார்த்த பாடி காலத்து ம அவருக்குலாய ம நினைப்புடனே போட்ட காலத்தை இது கைலாயம் நடந்து நடந்து போய் இந்த காலெல்லாம் தெஞ்சி கையெல்லாம் தெஞ்சி உடம்பெல்லாம் ரத்த விழாறா கிடக்கிறார் கைலாய மலை மேல அப்படின்னு படிச்சேன் கடவுள் வந்தான் நீ யாருப்பா எங்க போற ஒரு முனிவர் வடிவத்துல இருந்து நான் கைலாய மலைக்கு போறேன் ஒரு நாள முடியுமான்னு யா இந்த கவலை நீ போயா நான் கைலாயத்துக்கு போய் தான் தீர்வேன் அப்படின்னு உடனே அவர் மறைஞ்சு போயிட்டார் அசரீதியா கூப்பிடுறான் திருநாவுக்கரசனே அப்படின்னு கூப்பிட்டானா பெரிய புராணத்துல திருநாவுக்கரசனே இதோ இருக்கிற தீர்த்தத்துல நீ மூகு உனக்கு கைலாய மலையை காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னானா வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போட்டி அப்படின்னு திட்டாண்டம் பண்ணார் அப்படியெல்லாம் வளர்த்தார்கள் அப்படி வளர்த்த தமிழ் இது ஆமா நேற்று படிச்ச அதுக்கு முந்தையும் படிச்சிருக்கேன் அப்படி வளர்த்த தெய்வ தெய்வீக தமிழை எப்படி இகழணும்னு தோணும் அத ஓதுகிற ஓதுவார்களை எப்படி எழுச்சியா பேசத்தோம் தோணலாமா பேசலாமா தப்பல்லவா சரி கரியை குறியாக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டு அழகுரு திருப்பதி பாண்டியன் தனக்கு பரிமா விற்று இன்று கனகம் இசைய பெறாது நாகி ஆண்டு கொண்டு உறुली நிந்துத நானும் காட்டிய எல்வம் மதுரை பொன்னான நகரirந்து குதிரை சேவகனாகிய கொள் கொள்வ ததரான ததர Uh. Uh. ாக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் பாங்காய் மண் சுமந்து அருளிய பருசும் இத்தர கோதமங்கையுள்ளிருந்து இத்தக வேடம் காட்டிய இயல்பும் na na na kadari na na kadari na na kadari na na na ilane muvana madanil polindirundaruli muvana meeni kaantiya dunnayum vada oorilil vandani jaruli ஒரு காலத்தில் இந்த திருவாசகம் பூரா அஞ்சு மணி நேரத்தில் பாடி காட்டுவாடி நினைக்கிறேன் ஊரிலேயே பாடணும் என்னுடைய குரூப் நாங்க அங்க போனோம் மதுரையில தங்கி இருந்துட்டு காலையில எழுந்திருச்சு குடிச்சுட்டு அதை ஒரு அந்த கோயில் குறுக்களை கேட்டேன் இதுவரையிலும் வாத ஊரர் வாத ஊரரை பற்றிய குறிப்புகள் நிறைய வந்திருக்கு அதுல இல்லாத குறிப்பு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமான்னு அந்த குறுக்களை கேட்டேன் அவர் சொன்னாரு சொல்றேன் சொல்லுங்க வாத ஊரனுடைய தகப்பனார் இந்த ஊர் கோயில்ல பரிசாரகராய் இருந்தார் அப்படின்னார் பரிசாரகர்னா மடப்பிள்ள சாமிக்கு அமுது போடுறவர் எந்த எந்த பொசோதனையும் குறிப்பு இல்லை அந்த பரிசாரகர் என்ன பண்ணியிருப்பாரு இந்த சாமிக்கு நெவேதியம் பண்ண நெவேத்தியத்தை அவரு சாப்பிட்டு போரு ஆமா அப்ப ரொம்ப ஒழுங்க பூஜை நடந்த காலம் கோயில் திருப்பூசை எல்லாம் ஒழுங்காக நடந்த காலம் இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன் ஆ இன்னைக்கும் ஒழுங்காக நடக்கிறதான்னு கேட்டா என்ன கேட்டா இல்லைன்னு சொல்ல எனக்கு தெரியும் சின்ன பிள்ளைல கோயில் வெள்ளியே சுற்றிட்டு கிடந்தான் திருப்பூன் ஊர்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல எங்க அப்பா வேலை பார்த்தார் கோயில்கிட்ட சுட்டுக்கிட்டே இருந்த கோயில்ல பிரசாதம் கொடுப்பான் சுண்டல் கொடுப்பான் மணி அடிப்பேன் அங்க ஒரு சாமிநாத பிள்ளைன்னு ஒருத்தர் தேவரம் பாடுவார் அதையும் கேட்பேன் அந்த பிரசாதமும் அந்த பாட்டும் என்ன மாதிரி இருக்கும் இப்ப கிடையாது அந்த மாதிரி ஆம் பிச்சக்காரன் கூட அந்த சாப்பாடுக்கு அந்த பிரசாதத்தை சாப்பிட தயாராக இல்லை ஆமா நேத்து கூட என் வீட்டில் அப்படி நேத்து நால்வருக்கு அபிஷேகம் பண்ணும் மாதம் ஒரு தடவை நால்வருக்கு அபிஷேகம் சேக்குடா இருக்கு அபிஷேகம் ரெண்டு சேக்கிளா இருக்கு ஒரு சேக் ரெண்டு சேக்குடா அபிஷேகம் வச்சிருக்கேன் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் முன்னூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் ஆக ஒரு மாசத்துக்கு தொள்ளாயிரம் ரூபாய் அபிஷேகத்துக்கு போகுது ஒரு டிரஸ்ட் வச்சிருக்கேன் நான் நேற்று அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்த என் வீட்டுக்காரி எப்படி போட்டு வச்சிருக்கேன் இந்த ரேஷன் அரிசி போட்டு வச்சிருக்கான் சாப்பிட்டு இருந்தா நான் சொன்னேன் சாமி பிரசாந்தானு சாப்பிடுற இதையும் குறை சொல்ற சாமி சாப்பிட்டது சாமியே சாப்பிட்டதா இப்ப நீ சாப்பிடுற இவ்வளவுதானே அப்படின்னு ஆமா குறை சொல்ல கூடாதுன்னு சொல்றீங்களா வேண்டாம் சாமி சாப்பிட்டாதான் நம்ம சாப்பிடுறோம் அத்தோட விட்டுடுனேன் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு ஆனா அந்த பிரசாதத்தை அந்த மாணிக்கவாசகோட தாப்பனார் சாப்பிட்டு இருப்பார் அவர் உடம்புல ஊறி அவருக்கு பிறந்தவர் மாணிக்கவாசகர் அதனால்தான் அந்த கோயில் பிரசாதம்னா அவ்வளவு இத கேள்விப்பட்ட நாள்ல இருந்து முன்னையெல்லாம் கோயில் பிரசாதம் கொடுத்தா சர்தான் போன்னு போய்கிட்டே இருப்பேன் இது கேள்விப்பட்டதுல இருந்து பிரசாதம் கொடுத்தா அது நல்லா இருந்தாலும் நல்லா விளையாட்டுவோம் சாப்பிட்டுருவேன் அது நம்ம ரத்தத்தில் ஊரட்டும் அப்படின்னு இல்லையா நல்ல குறிப்பு இல்லை அந்த குழுக்கள் சொன்னார் பொந்திருந்தருளி தூவன மேனி காட்டிய தொன்னையும் வாத ஊரில் வந்திருந்தருளி வாத சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் வெலுங்குவை செல்வனாகி கருவார் சோதியில் கரந்த கள்ளமும் பூவல மதனில் பொலிந்திருந்தருளி பொலிந்து இனிது அருளி பாபநாசும் நாக்கிய பரிசும் கண்ணீர் பந்தர் சயம்பர வைத்து நன்னீர் தேவகனாகிய நன்மையும் விருந்தினனாகி விண்டாடனில் குறுந்தின் கீழ் கொள்கையும் பட்டமங்கையில் பாங்காயிலும் தந்து அட்டமா சுற்றி அருளியறவும் கரந்த கள்ளம் கெட்டு வேண்டூரு கொண்டு தக்காங் ஒருவனாகியதன்மையும் ஓரி ஊரின் உகந்த நிதருளி பாரிலும் பாண்டூர் தன்னில் ஈட்ட இருந்தும் நாளைக்கு முந்தி இந்த பூசை பண்ணிவிட்டு தேவாரத்தை படிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு பன்னீர் திருமுறையை பூச பண்ணி விட்டு ஒவ்வொரு திருமுறையிலயும் ஒரு பதிகம் அல்லது பத்து பாட்டு அல்லது ரெண்டு பாட்டு படிக்கிறது எத்தனையோ வருஷமா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு நாட்டு போட்ட செட்டியார் என்ன பண்ணுவாராம் இன்னென்ன தேதியில இன்னென்ன பதிகம் படிச்சேன்னு அதுல குறிப்பு எழுதி வைப்பாரோ நல்லா இருக்குல்ல இது பணத்தை தான் குறிப்பட தேவாரத்தை திருப்பி திருப்பி படிச்சிருக்கேன் அப்படின்னு தெரியும் எப்பாவது என் வீட்டுக்கு வந்தாங்க என்ன கேளுங்க நான் காட்டுறேன் இதுக்காக எனக்கட்டு வர வேண்டாம் இல்லையா அதுல இந்த தேவூர் பதிகம் வந்தது அந்த பதிகம் பூரா இந்த தேவூர் சிவனை வழிபட்டாலும் பாட்டிலையும் வருது ஒவ்வொரு பாட்டிலையும் வருது அந்த பத்து பாட்டிலையும் பதினோரு பாட்டிலையும் தேவூர் சிவனை வழிபடுவதற்கு அல்லல் இல்லை அல்லல் இல்லை அப்படின்னு வருது மிக அற்புதமான திருப்பதிகம் இல்லையா அதனாலதான் ராஜராஜ சோழன் ஒரு பதியும் கேட்டு விட்டு கண்ணால தண்ணி விட்டு அழுதான் இந்த பதியமெல்லாம் தேடி எடுத்து தான் ஆச்சு அப்படின்னா ராஜராஜ செய்ய சோழன் செய்த ஒரு பெரிய தொண்டு தேவாரத்தை நமக்கு எடுத்து கொடுத்தது இரண்டாவது ஒரு பெரிய அபூர்வமான கோயில கட்டுனது இல்லையா தேவாரத்தை அவன் தானே கொடுத்தான் இல்லையா இங்க கூட சுவாமி தண்டபாணி அடுத்த மாசம் இங்க ஒரு பன்னெண்டு நாளைக்கு பன்னெண்டு திருமுறைக்கு பன்னெண்டு நாளைக்கு திருமுறை விழா நடத்துறாரு இதே தமிழ் சிச்சங்க அதுல பன்னெண்டாம் தேதி நான் பாடுறேன் ராஜராஜ சோழன் நினைவாக பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் வச்சிருக்காரு அந்த சுவாமி தண்டபாணி திருக்கணிங்க எழுதியிருக்காரு எவ்வளவு எத்தனையோ பிரைஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு இருக்க தமிழ்ச்சங்கம் அவங்க இந்த இடம் கொடுத்துருக்கு அதனாலதான் நம்ம ரெண்டாவது மாசம் இரண்டாவது பாரம் இருக்கிற தேவார பாராயணம் அடுத்த மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இல்லையா ஆமா அவர் பன்னெண்டு நாளைக்கு இங்க நடத்துறாரு பின்னால உங்களுக்கு இந்த அறிவிப்பு எல்லாம் வரும் அத கேட்டு வாங்கி பன்னெண்டு நாளும் வாங்க நாளும் வரப்போறதுல இருக்கிறவங்க வரலாம் எப்படியும் கண்டிப்பா ஒரு நாலு அஞ்சு ஒருவாருக்கு மேல போட்டிருப்பார் எனக்கு பன்னெண்டாம் தேதி போட்டிருக்க வந்து கழுங்க அப்படி தேவூர் பதிகத்துல அல்லல் இல்லையே அல்லல் இல்லையேன்னு முடிக்கிறார் துணியார் சம்பந்தம் அவரு அபூர்வமான பதிகம் தேவூர் பெண்பால் திகழ்தறு தேவையில் கோலம் கொண்ட கொள்கையும் ன்னை நல்கிய நன்மையும் இடை மருதவனில் ஈண்ட இருந்தே தரும பாடசாலையில் படித்ததுனால யாருக்கு நன்மை இல்லையா கிட்டத்தட்ட தேவாரம் பூரா திருவாசகம் பூரா திருவிசை திருமந்திரம் ஒரு பத்து காசு கடவுள் போறோம் யாருக்கு நன்மை என் பேருக்கு முன்ன என்ன என்ன ஊர் வருது எங்க ஊரா வருது உங்க ஊர் வருது இல்லையா தர்மூல சாம வருது என் ஊர் நன்னில் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் அந்த ஊர் பேரா வருது வருஷத்துக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா இன்னும் தர்மல சாமன் வருவான் வரமாட்டான்னு சொல்ல முடியுமா வரமாட்டோம்னு சொல்ல முடியுமா வருவான்னு ஒருத்தன் என்ன நாலு பேர் கூட வருவான் இல்லையா படிமப்பா இடை மருதவலில் ஈண்ட இருந்து படிமப்பாவம் வைத்த பருகும் ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடாயின பருகும் திருவாஞ்சியத்தின் சீர்வர இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் நேவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணம் தேவகனாகி தின் சில ஏந்தி பாவகம் பலபல காட்டியவரும் கடம்பூர்வனில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழுதது காட்டியும் ஐயாரவனில் செய்வனாகியும் இடங்களில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் கழுமன அவனில் காற்று கொடுத்தும் பழுக்குண்டவனில் வழுக்காதிருந்தும் புறம்பய மதனில் அரம்பன அருளியும் ும் அந்தமில் பெருமையை அடலூரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு கொண்டு இந்திரஞாலம் போற வந்தருளி எவ்வொரு தன்னிலும் மந்திர மாம மகேந்திர வெப்பன் அந்த விரும்ப அருடைய அண்ணன் எந்தமையா ஆண்டமர் ஜகுபகரன் ஆற்றன் அது உடை அழகமர் குரு குரு வீட்டுக் கோடி நிமிந்து உரம் தன்னை ஒருங்குடன் இருக்கும் ஆனந்தம் ஆறாவுடையும் மாதிர்கூருடை மாப்பெங்கருடைய நாதப்பெரும் வரை நிந்துகரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டருளையும் துயமே நிறுவிடும் சோதி காதலனாகி கடுநீர் மாதிரி எழுடைத்தாக எழுபற அரியோடு பிர மறுக்க அளவறியாதவன் பரிமாவின் விசை பயிர்ந்தவன் மீண்டு வாராவிய பாண்டி நாடே பழம்பதியாகவும் பாண்டி நாடே பழம்பதியாகவும் பத்திஜை அடியரை பரம்பர தூப்பவன் உத்தரகோத மங்கையூறாகவும் நலமரி கோமாதில் வருக வேலை இங்கு ஒழித்த நுழி அன்றுடன் சென்ற அருகர் முடியவர் ஒன்று ஒன்ற ஒன்ற உடன் திறந்தருடையும் ி மயக்க எதியும்ூதல மதனை புரண்டு விழுந்தும் காலுஜை தோடி கடல்முகமண்டி நாத நாத என்று அழுது அழத்தி பாதமெய்தினும் பதஞ்சலிக்கு அருடைய பரம என்று இதம் சலிப்பு எய்தன் என்று எய்தினரே அங்கவும் இமயத்து இயல்புடைய அம்பல் பொலிதரு புலியூர் பொதுமின் நடும் நவில் கலிதர் செவ்வாய் உமையோடு காலிக்கு அருளிய திருமுகத்து அழகு நகை இறைவன் கேண்டிய அடியவரோடும் புலியூர் புக்கிலி அருளினன் ஒளிதரு கையிலும் உயர்கிட போனே தமிழ்நாட்டுக்கு வந்தார் அவருடைய மதத்தை பரப்பதற்கு தான் இங்க வந்தார் அவர் இங்க வந்தவன் கையில் ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு என்ன புத்தகம் கேட்டார் திருவாசகம் கொடுப்பாக்கலாம் அவருக்கு ஆங்கிலம் தான் தெரியும் இது படிச்சு காட்டு பார்க்கலாம் படிச்சு காட்டினான் விதத்தை கேட்டுவிட்டு தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டு தமிழ் படிச்சு அப்புறம் திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தான் ஜி போப் அப்படிங்கிற ஒரு ரெண்டு மாசத்து மீந்தி ஒரு போன் வந்து தொலைபூசி வந்தது எனக்கு ஐயா தர்மரஞ்சாவா ஆவாம் கோடி கோடி வணக்கங்கள் உங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு கொச்சை தமிழ்ல பேசலாம் மலையாளி உங்களுடைய திருவாசகர் ரெக்கார்டு கேட்டு அப்படின்னா கேட்டீங்களா தமிழ் சரியா வராது கேட்டேன் ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க மொழி தடை இல்லை நீங்க பாடுற தினசே எனக்கு உருக்குது அப்படின்னு அவன் பாடுற தினிசை கேட்டே அவன் உருகுறான் தமிழே தெரியாது எப்படி அப்புறம் அவர் தம்பி வந்தாரு அவர் தமிழ்ல பேசினார் அண்ணாவுக்கு தமிழ் தெரியாது உங்க திருவாசகம் கேட்டார் அவரு தினம் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவர் சொல்றாரு அவர் பாடுற முறைய கேட்டாலே நமக்கு கண் தண்ணீர் வருது அப்படிங்க குருவாயூர்ல வந்தாரு பாருங்க காரை எடுத்துக்கிட்டு என்ன பாக்குறதுக்கு ஆமா இங்க வந்து பாத்து விட்டு சாமியாரா நீங்களா பாட்டுக்காரு அப்படிங்கிறான் ஆச்சரியப்படுறான் என்ன பார்த்துட்டு பாடியிருப்பன சந்தேகம் கொடுத்தியார் மாதிரி மொழி மொழி தடையில் பாடுற தினசே என்னை உருக்கு ஒரு இன்ஜினியர் குண்டத்தூர் வந்து பாட்டு பாத்துட்டு போனார் இந்த மாதிரிதான் ஜீ போசகத்தை மொழி பெயர்த்தார் ஆங்கிலத்தில் லண்டன்ல போய் அதை பதிப்பிச்சு இங்க அனுப்பிச்சு ஐயா ராமய்யா வந்து திருவுந்தியார் பட சொன்னார் அவரு அண்டப்பகுதி படிக்க சொன்னாரு நான் கீழ்த்து திருவுரு படிக்கிறேன்னு சொன்னேன் சரிட்டாரு இப்போ அந்த திருவுந்தியார் படிக்கலாம் பாடலாம் நினைக்கிறேன் வீட்டுல ஏதாவது கலவரம் இருந்தா இத படிச்சா நல்லதுன்னு சொல்றாங்க வீட்டுல கலவரம் இருக்கவே இல்ல எல்லா இருக்கு இல்லையா அத படிச்சா நல்லது எத திருவுந்தியார திருவாசகம் பூரா தெய்வீக பாடல் இல்லையா சிவனே எழுதி கொண்டது என்று சொல்லுவாங்க இல்லையா நான் காலையில் எழுந்தவன்னு திருவாசகம் தான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் சிவபுராணம் பிடித்த பத்து அடைக்கிற பத்து திருச்சாழல் கோயில் மூத்த திருப்பதியாம் திருப்புலம்பல் அச்சோப்பதியம் இதெல்லாம் காலையில இருந்தவுடனே சொ என்ன கடவுள் எவ்வளவு நிறைய சரியில்லைன்னாலும் சொல்லிவிடுவேன் இன்னைக்கு கூட தமிழ் சங்கத்துல பாடுவோமாங்கிற ஒரு சந்தேகத்துக்கு தான் வந்தேன் அப்புறம் இங்க வந்து பிபி இருக்கான்னு பார்த்தேன் பிபி இல்லை மாறு வலிக்குதே என்ன வேற ஏதாவது இருக்கும் கோளர் இருக்கும் பிபின்னு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க சரி அப்படி தைரியமா சரி பாடலாம் ஓரளவுக்கு பாடலாம் அப்படி நம்ம பாட வச்சிருக்கிறான் பாடிவிடும் அவ்வளவுதான் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய சொத்து அதுதான் இல்லையா அருணந்தி தம்புரா என்னை பாடு பாடுன்னு சொன்னாரி மாட்டேன் மாட்டேன்னு சொன்னேன் இன்னைக்கு அவரே வந்து நீ பாட சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன் இல்லையா பெரிய முகான் அந்த அருணந்தி தம்புரான் சொன்னார் தேவாரத்தினால உனக்கு நன்மை உன்னால தேவாரத்துக்கு நன்மைன்னு சொன்னார் அவர் அடுத்த மாத நிகழ்ச்சி முதல் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆமா பதினஞ்சா பதினாறு சிவராத்திரி பதினஞ்சு இல்லையா போன வாரம் வந்தபோது சரி பதினாறு தான் பதினாறு தான் அதனால அப்ப இந்த திருவுந்தியார் விளைந்தது கூதல் விளைந்த நாம புறம் வில்லு விழுந்தது கூதல் உழைந்த நாம புறம் பொருங்குடை வந்தவாறு உஞ்சி பரம்பு கண்டீரம் எதம்பத்தம் கையில் பெருந்தி பதினாறாம் தேதி மயிலாப்பூர் கபால் மயிலாப்பூர் கபாலி கோயில் வயலு வருது தவறி கூட வேற ஒரு கோயில் வர மாட்டேங்குது மயிலாப்பூர்னு சொன்னா கபாலி கோயில் தான் வருது அந்த கடவுள் அப்படி பண்ணி வச்சிருக்கான் ஆமா ஆமா மயிலாப்பூர்ல காரணம் கோயில்னு ஒன்று அந்த கோயில் சிவராத்திரி நாலு காலமும் செம்மையாக எப்படி நடக்கணுமோ அப்படி நடத்துகிறார்கள் நடத்துகிறோம் இல்லையா முப்பது வருஷமாக நடைபெறுகிறது இந்த வருஷம் பூரா என்னால நான் பூரா இருந்து நாலு காலத்துக்கும் பாடுவேன் இந்த வருஷம் நான் என்னால இருக்க முடியாதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் கடவுள் என்ன செய்வானோ தெரியுது எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை ஒரு சமயம் கடவுள் நீ இருடா நான் பாத்துக்கிறேன் உன்ன அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான் சொல்ல முடியாது இல்லையா திருத்தணி சுவாமிநாதன் வருகிறார் அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒருத்தர் அன்பளிப்பா கொடுக்குறார் திருவாவூரத்தூர் சபாபதினு ஒருத்தர் தேவாரம்பாடுற வயசானவர் என்னை விட ஒரு வயசு ரெண்டு வயசு சின்னவர் அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா ஒருத்தர் கொடுக்குறார் டிஆர் சுரேஷ்னு ஒரு டாக்டர் அவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க அவங்க ரெண்டு பேரும் நாலு காலத்துக்கும் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க இருந்த வரைக்கும் சந்தோஷம் கடவுள் என்னையும் இருக்க இருப்பேன் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் இல்லையா இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறது அவனுடைய பொறுப்பு என்று நாம் விட்டு விடுவோம் தாமடி அச்சு முறிந்ததும் உந்தி அழிந்தன முப்புறம் உந்திபர உய்ய ஒரு மூவரை காவல் குண்டைய வல்லான்னு உந்திபர பங்கனன் உந்திபர வர்கள் ஓடியவா ஓடியவா பாடி உந்தி பெற உருத்திரக்கு உந்தி பெற ஆவா திருமால் அவிப்பாகும் கொண்டு அன்று சாவாதிருந்தான் என்று உந்தி பெற சதுமுகம் தாவ என்று உந்தி பெற பெய்யவன் அங்கி விருங்க துரட்டிய கையை தரித்தான் என்று உந்தி பெற கலங்கிற்று வேள் என்று உந்தி பெற பார்ப்பதியை பழுதார் சாத்திய தக்கனை பார்ப்பதி என்ி பெற வனைமுனை பாகனுக்குந்தி பெற புறந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மரந்தில் ஏறினார் உந்தி பெற வானவர் போன் என்றே உந்தி பெற பெஞ்சின வேள்வி வியாபிரனார்தலை புஞ்சினவா பாடி உந்தி பெற தொடர்ந்திரிவர் ஆட்டின் தலையைக்கு தலையாக ஒட்டியவாபாடி உந்திபர கொங்கை குறுங்க நின்று உந்தி பெற உன்ன புகுந்த ஒளித்து ஓடாமே கண்ணை பறித்தவார் உந்திபர கருக்கட நாம் எல்லாம் உந்தி வர நாமகள் நாசி சிரம்பிரமன்பட சோமன் முகம் நெறித்து உந்தியவர தொல்லை வினைந்தி பெற நான் அகத்தியும்படி உந்திபெற புரண்டியில் தொண்டை வாயிலில் பக்கலை வாரி நெறித்தவார் உந்தி பெற மயங்கற்று வேள்வி என்று உந்தி பெற தக்கனார் வேள் தலையிழந்தார தக்கன் மக்களை சூடன் என்று உந்திபரு மடிந்தது வேள் என்றுகனா்க்குன்றுடல்ற குமரன் தந்தாதைக்கே உந்தி பெற நல்ல மலறில் நான்கனார் அலை ஒல்லையில் அறிந்தது என்று உந்திய பெற உகிரால் அறிந்தது உந்தி பெற தேடையிறுத்தி மலை எடுத்தாண்டன் சுரம் ஈரந்தும் இட்டவாறு உந்தி பெற இருபதும் இட்டது என்று உந்தி பெற ஏகாதம் இட்ட இருடிகள் போகாமல் ஆகாதும் காவல் என்று உந்தி அப்பாலும் காவல் என்று Om Namah Shivaya Shivaya Namah Om Namah Shivaya Shivaya Namah Om Namah Shivaya Shivaya Namah Om Namah Shivaya Shivaya Namah namah शिवाय शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय नमः